நட்டினை அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நிதானமாக சிந்தித்து உறுதியோடு செயல்படுங்கள் தளராத நம்பிக்கையுடன் உழைக்க வேண்டும் சிறிதும் மனதளர்ச்சி கொள்ளக்கூடாது நேர்மறை எண்ணங்களே நம்மை முன்னேற செய்யும் எதிர்மறை எண்ணங்களுக்கு ஒருபோதும் இடம் தரக்கூடாது எந்த வேலையை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சரியான வழிமுறைகளை பின்பற்றி செய்யும் போது சிறிதும் தொய்வில்லாமல் வெற்றியையும் நற்பலன்களையும் பெறலாம் மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் என்பார்கள் பெரியவர்களின் நல்ல அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் நன்கு பொறுமையாக கேட்டு நாம் செய்யும் அனைத்து செயல்பாடுகளும் திருத்தமாக இருக்கும் கத்தியை தீட்டாதே உங்கட்டு என்ற பாடல் வரிகளை நினைவில் கொண்டால் அனைத்தும் சிறப்பாக அமையும் அறிஞனை கேட்காதீர்கள் அனுபவசாயியை கேளுங்கள் என்ற பழமொழியை பின்பற்றுங்கள் உழைப்பே உயர்ந்தது என்று நீயும் உழைத்திட்டால் முயற்சி என்ற சிறகினை விதித்து நீயும் பறந்திடும்போது வெற்றி என்ற இலக்கை நீயும் நிச்சயம் அடைந்திடலாம் வேதனையை பொறுத்து கொள்ளுபோனே வெற்றியை அடைவான் உழைப்புடன் தளராத நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் நம்பிக்கையோடு செய்யும் காரியம் நல்ல பலனை தரும் ஒரு ஊரில் 5 ஆண்டுகளாக பருவமழை பெய்யாததால் மக்கள் மிகவும் தண்ணீர் பஞ்சத்திற்கு ஆளானார்கள் அந்த கிராமத்தில் விவசாயமும் நடைபெறவில்லை ஆடு மாடுகளும் வெப்பம் தாங்காமல் இறந்தன ஊர் மக்கள் வேலை எதுவும் இல்லாமல் மிகவும் பஞ்சத்தால் அவதிப்பட்டனர் வறட்சி பஞ்சம் பசி பட்டினி என்று பல்வேறு அழல்களுக்கும் ஆளானார்கள் அங்கிருக்கும் மரங்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் வெப்பத்தால் கருகி மொட்டை மரமாக நின்றன இந்த நிலையை போக்க ஊர் மக்கள் ஒரு முடிவு பக்கத்து ஊரில் இருக்கும் ஒரு பெரியவரை அழைத்து யாகம் செய்தால் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று நினைத்தார்கள் அதனால் பக்கத்து ஊருக்கு சென்று பெரியவரை யாகம் செய்ய அழைத்து வந்தனர் பொதுமக்களை பார்த்தார் அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லோரும் மிகவும் ஆடம்பரமாக வந்திருந்தனர் அவர்களது ஆடம்பரத்தை பார்த்த அந்த முதியவர் நாம் செய்ய போகும் இந்த யாகத்தினால் மழை வராது என்று சொன்னார் இதை கேட்டவர்கள் என்ன இவர் இப்படி சொல்கிறாரே என்று அதிருப்தி அடைந்தனர் அப்போது அங்கு கூடியிருந்த ஊர் மக்களை பார்த்து கொண்டே பெரியவர் கூட்டத்தை கடந்து சென்றார் ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்ற பிறகு அங்கிருந்த ஒரு பையனை பார்த்துவிட்டு அங்கே நின்றார் பையனை பார்த்த சிறுவர் இன்று யாக நிச்சயம் மழை வரும் என்றார் கூட்டத்தில் இருந்த பெரியவர் உடன் ஒருவர் மழை வராது என்று சற்றுமுன் சொன்ன நீங்கள் இப்பொழுது மழை பெய்யும் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் அந்த பெரியவர் அந்த சிறுவனை காட்டி அந்த பையன் மட்டுமே நம்பிக்கையுடன் உடை கொண்டு வந்துள்ளான் அதனால் நிச்சயம் மழை வரும் என்று சொன்னேன் இவ்வளவு பேர் இடத்தில் இந்த சிறுவனுக்கு மட்டும்தான் யாகத்திற்கு பிறகு மழை வரும் என்று எண்ணம் இருந்திருக்கிறது அதனால் அவன் நம்பிக்கையுடன் குடை எடுத்து வந்திருக்கிறான் அவனுக்கு மட்டுமே மழை வரும் என்ற நம்பிக்கை உள்ளதால் நிச்சயமாக இன்று யாகம் முடிந்தவுடன் மழை பெய்யும் அதனால்தான் மழை பெய்யும் மழை வரும் என்றேன் என்றார் பெரியவர் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் நம்பிக்கையுடன் செய்யும் எந்த காரியமும் வெற்றி அடையும் ஆர்வம் ஈடுபாடு இவற்றுடன் நம்பிக்கை இருந்தால் நாம் செய்யும் செயல்களில் நிச்சயம் வெற்றி அடையலாம் யாகத்தை சிறப்பாக செய்து முடித்தார் பெரியவர் யாகம் பொழுது வானமே இருந்து கனத்த மழையும் பெய்தது மகிழ்ச்சியில் திளைத்தது ஊரின் வெப்பமும் இதிலிருந்து நாம் அறிவது நம்பிக்கையுடன் ஈடுபட வேண்டும் வெற்றி பெற வைக்கும் என்று அறிய முடிகிறது அல்லவா அன்பு இதயத்தில் இருக்கட்டும் அறிவு செயலில் இருக்கட்டும் ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மட்டும் நம் மொத்த உருவமாக இருக்கட்டும் விதி ஒரு கதவை மூடும்போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கிறது அதுபோல் நீ முயற்சித்தால் மட்டுமே நீ நினைத்தபடி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் உதவி எப்பொழுதும் அடுத்தவரிடம் இருந்து கிடைத்து கொண்டே இருக்காது நம்மிடம் இருக்கும் தன்னம்பிக்கை தான் இறுதி கூடவே இருக்கும் கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு ஆனால் கண் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் இல்லை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துகுமார